நாட்டிலை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் ஆப்பிள் ராகி ஹல்வா செய்ய தேவையான பொருட்கள் ஆப்பிள் 1 கப் ராகி 1 கப் வெள்ளம் ஒரு கப் முந்திரி தேவையான அளவு திராட்சை தேவையான அளவு வெனிலா ஏசன்ஸ் சிறிது அளவு நெய் ரெண்டு ஸ்பூன் பட்டைத்தூள் ஒரு ஸ்பூன் செய்முறை முதல்ல நம்ம ஆப்பிளை பொடியா கட் பண்ணி வச்சுப்போம் ராகி மாவை ஒரு பவுலில் போட்டு தண்ணி விட்டு அதை கரைச்சி வச்சுக்கலாம் வெள்ளத்தை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி ஸ்டவ் பார்த்து வச்சுட்டு அதை கொதிக்க விட்டோன்னா டஸ்ட் எல்லாம் அடியில் இறங்கிடும் அதை எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் பார்த்து வச்சுப்போம் உணல் வச்சிடலாம் உணல் குந்ததும் கொஞ்சம் நெய் விட்டுடுவோம் நெய் உருகினதும் முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்து வச்சிடலாம் அந்த உணலே இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுடுவோம் விட்டுட்டு இந்த ஆப்பிள் தொண்டுகளை போட்டு நல்லா ஆறேழு நிமிஷம் வதக்கிப்போம் நல்லா வதங்கினதும் அது க நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா அது குரண்டியில் அப்படி குத்தினா வசியம் அந்த ஸ்டேஜில் இந்த ராகி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா கிழ்வரமாக கிழ்வரகமாகவும் அதை எடுத்து அதில் கொட்டிடுவோம் நல்லா கொட்டி கலந்து விடுவோம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆனும் ஆப்பிள் ராகி நல்லா மிக்ஸ் ஆனோம் நல்லா வேக விடுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டிப்பதம் வரும் இல்லையா அந்த ஸ்டேஜில் இந்த வெள்ளைக்கரைசல் எடுத்து அதில் ஊற்றிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் வெள்ளைக்கரைசல் ஊற்றுறதுக்கப்புறமே கலரிகிட்டே இருக்கணும் நல்லா கலரணும் அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் கூட ஊற்றிடலாம் பட்டை தூளும் கலந்து விட்டுடுவோம் கலந்துட்டு நல்லா கலந்து விடுவோம் இந்த ஒட்டாத பதம் வரும் இல்லையா கொஞ்சம் பேலன்ஸ் நெய் இருந்தால் அதே மேலே ஊற்றிடுவோம் ஒட்டாத பதம் வரும்போது இந்த முந்திரி திராட்சை எடுத்து போட்டு அதில் கலந்து விட்டேன்னா சுப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ஆப்பிள் ராகி ஹல்வா தயார்